அந்ந தேவதாது தெரிஞ்சதுல இருந்தா அது அந்நியது அவிதிதாது தெரிஞ்சுக்கலேங்கிறதுல இருந்தும் அந்நிய ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம மைண்டுக்கு எது எது கிராஸ் பண்ணிக்கிறதோ அது தெரிஞ்சுக்கிறது கிராஸ் பண்ணிக்காம இருக்கிறது தெரிஞ்சுக்காம இருக்கிறது கிராஸ் பண்ணலனாக்கா அதுக்கு நித்ரேன்னு பேரு கிராஸ் பண்ணா ஜாகு பேர் அவ்வளவுதான் இந்த ஆத்மானுபவங்கிறது ஜாக்கிரத்தும் இல்லை நித்ரையும் இல்லை அது சின்மாத்திரமான ஸ்திதி அக்ரமண மாலையில ஒரு விஷயம் சொன்னார் சங்கராச்சாரிய தெரிஞ்சுக்கிறது தான் பகல் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ராத்திரி பகவான் அக்ஷரமண மாலையில ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சல ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சல அந்த ராத்திரி பகலுங்கிறது இல்லாத நித்ரா நவித்யா கிரகணம் நவித்யா ஏதோ நித்ரேங்கிறது வித்யே இல்லை தூங்கிறதுங்கிறது ஏதோ சமாதின்னு அப்படியே தூங்கினாக்கா நிறைய பேர் கண்ணமூடின்னு அப்படியே உட்காந்துன்னா அது ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டோம் இல்லையா அவன் உள்ள என்ன பண்றானோ யாருக்கு தெரியும் பகவானோட அடியார்கள் ஒருத்தர் முருகனாரோட மாமனார் அவர் தண்டபாணி சுவாமி இப்போ ரெண்ணா கூட அந்த கதையை ரொம்ப வேடிக்காக சொல்லுவார் அவரே சொல்லுவாரான் பகவான் முன்னாடியே வந்து ஜோக்காக சொல்லுவாரான் மதுரையில் போய் இந்த குளத்துக்கரையில் வாசல்ல துணியெல்லாம் வச்சு வச்சுன்னு பட்டவட்டையா பீபோதி போட்டுன்னு அப்படி கண்ட முடின்னு இப்போ பெரிய சரீரம் உட்காரம் அப்போது ஒரு ஒரு சைவர் வந்து முன்னாடி பார்த்து சிவ அப்படியே வெளியில் பார்த்தா அப்படியே சொல்லிக்கிறார் உள்ள என்னவோ தெரியல அப்படின்னா தெரி போச்சு தெரிஞ்சு போச்சு வெளியில எல்லாம் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லையா ஆசனம் எல்லாம் இருக்கும் எல்லாரும் உட்காந்துக்கிறாள் அது ஒரு அதுல ஒரு ஃபேஷன் அதுல ஒரு ஒரு ரசம் இருக்கு அது இல்ல வஸ்து அந்த உள்ள இருக்கிற வஸ்துவ வந்து எப்படி நித்ரா நித்ராங்கிறது ஒன்னும் தெரியாம இருக்கிறது உலகத்தை அது தூக்கத்துல கிடைக்கறதே போராது கிரகணம் வித்யா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்ல தூங்கப்படாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுவும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டும் போறாது கிருண்ணாதிக்கின் சின்ன யதார்த்த போதே நித்ராதார்த்த கிரகணேதராசியாத் தெரிஞ்சிக்காம இருக்கிறதும் இல்லை விஷயங்களை அந்நிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை சிதேவ வித்யா ரெண்டையும் பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த ஜோதி இருக்கே அந்த இருக்கின்றேங்கிற உணர்வு ரூபமா எந்த ஒரு அவேர்னஸ் ஒரு கான்சியஸ்னஸ் ஜொலிச்சுண்டே இருக்கும் அந்த சித் ஸ்வரூபமான வஸ்துவ இருக்கே அதுதான் அதுதான் ஞானியில பிரகாசிக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது விலசந்தி ஞானியில் அது சொல்லிக்கிறது அசூன்யா இருக்கிறார் இல்லையா பாழ் அது பாழ் அன்று அறி முப்பாழும் தாண்டி நின்று அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது அப்பா திருநடனம் ஆடுவார் ஜாகிரம் பாழாம் அப்போ குரு கேக்கிறார் எப்படி அதை தெரிஞ்சின்றேன்னு சொன்னா தெரிஞ்சுக்கல இவர் ஒத்துக்கலாம் ரொம்ப சின்சியரா சொல்லி கொடுங்க புரிஞ்சுக்கிறேன் உனக்கு புரியாது ஏன் இங்க எப்படி சொன்ன ஐயோ அப்பா அந்த பர்சனாலிட்டி வராது அது அலௌகிக பாஷை மகான்களோட எதுவுமே அவ வந்து அவாளாவே சொல்லவே மாட்டான் அவர் என்ன சொல்றாரு தெரியுமோ தெரிஞ்சின்றதும் அல்ல அது தெரிஞ்சுக்காததும் அல்ல இப்படின்னு எங்க பூர்வீகெல்லாம் சொல்லியிருக்க நான் சொல்றேன் சொல்லவே இல்லைவர் இத்தி அவரை கொஸ்டினே பண்ண முடியாது யாரு எங்களுக்கு இதை வியாக்கியானம் பண்ணி கொடுத்தாலோ எங்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தாலோ அந்த பூர்வாச்சாரியர்கள் பூர்வசூரிகள் ரிஷிகள் எங்களுக்கு இப்படி சொல்லி நீ ஏதாவது கொஸ்டின் பண்ணணுமா வாழ்க்கை கிட்ட கேட்க முடியாது எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுத்திருக்காரு கேட்டிருக்கோம் அத்தியந்தமேப உபதேச பிரகார பிரத்யாக்கியானே பிராப்தே தபவாதோயுச்சே பிரத்யாதிபி பிரமாணை ஆத்மா பர பிரத்யாயும் நஷ்ய பிரத்ய கண்ணு காதால தெரிஞ்சுக்க முடியாது ஆகமேனத்து சக்கியதையே பிரத்தியாயத்து மிதி தது உபதேசார்த்தம் ஆகமமாக அந்நியவ தோ அவிதித்த அது தெரிஞ்சின்றத்திலிருந்து அந்நியம் சொல்லிட்டு எத்விதிதம் தது அதெல்லாம் அல்பம் செத்து போற வசம் ஏன்னா இந்த மைண்டே செத்து போயிடும் மறதி வந்து நல்லா படிச்சு ஞாபகம் இல்லை படிச்சதெல்லாம் எங்கேயோ போச்சு கற்றதெல்லாம் மறக்க வேண்டி வரும் சொன்னாரு எல்லாம் கற்றதெல்லாம் ஒரு ஸ்லோகம் கொஞ்ச நாள் சொல்லட்டா மறந்து போயிடுது வேதாத்தியனம் எட்டு வருஷம் படிச்சுட்டு திருப்பி திருப்பி உரு போட்டு சொல்லிட்டு இருக்கலாம் போயிடுது பெரியவாகிட்ட ஒருத்தர் சொன்னார் சிறு வேதம் படிச்சிருக்கேன் ஏதேதோ இதை சொல்லு அதை சொல்லு ஒன்னும் ஞாபகம் இல்லை இதுக்கு நாலு வேதமும் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேதத்தோடு இதுவும் ஞாபகம் இல்லை அதுவும் சொல்றதுக்கு நாலு வேதமும் படிச்சிருக்கேன் என்ன பண்றது நம்மளோட புத்தி மனசு இதெல்லாம் ஆசிரியான தன்னோட மகிமை ஆசிரியன் அது ஞானிக்கு ஒரு வாட்டி பிரகாசமானால் எந்த காரணத்தினாலையும் போகாது ஏதாவது பிராரப்தத்தினால சரீரத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மனசுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கூட அது போகாது பிராரப்தத்தை ஒரு சமயம் ஆச்சரியமான உக்ர பிராரப்தம் எல்லாம் மகான்களுக்கு கூட இருக்கும் பலவித கஷ்டங்கள் வரலாம் அந்த மாதிரி பிராரப்தம் எல்லாம் இருந்தாலும் கூட ராமர் பாதிக்க அஜானி ஆயிட்டாரா ஒண்ணும் இல்ல அந்த சரீரத்துக்கு தூக்கத்துல கொரட்ட விடுற மாதிரிதான் ஞானியோட சரீர விவகாரம் எல்லாம் சொல்லுவான் கொரட்ட விட்டவனுக்கு ஏதாவது தெரியுமா சில தூக்கத்துல பேசுவா அவன் அது மாதிரி இந்த உபாதியோட தர்மங்கள்லாம் நடந்தாலும் கூட அதனால ஞானி வந்து கேரக்டர்லயோ பிஹேவியர்லயோ இல்லை ஞானி அந்த சரீரத்திலேயே இல்லை அந்த சரீரத்து வழியா நமக்கு தெரியறதே தவிர அவன் அகண்டாகாரமான வஸ்து அந்த அறிவுங்கிறது ஆத்மாவிலே உண்டாகிறது ஸ்வரூபத்திலேயே உண்டாகிறது தன்னிலேயே உண்டாகிறதுனால அது விலகவே விலகாது புத்தில சிம்பிள் காமன் சென்ஸ் மனசுலயாக்கும் வருதான் மனசு எத்தனை நேரம் கொஞ்ச நேரம் நின்று பாட்டுக்கு போயிடும் மனசு உபயோகப்படுத்தி புத்தி உபயோகப்படுத்தி தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை உபயோகப்படுத்தி அதை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அந்த விற்பி அதெல்லாம் உபயோகம் ஜகிசஸ்திரம் அப்புறம் அதை விட்டுட்டான் அதுக்கப்புறம் அது இல்லை அது அதுலயே இருக்கு அப்படி தெரிஞ்சின்றவனுக்கு அதை அவனை விட்டு விலகவே எக்காலத்திலையும் விட்டு விலகாது அதை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் குரு கூட சிஷியன் உபதேசம் பண்ணுங்க சொல்றது அவர் கூட மனநிதி தியாசனம் பண்ணி சாட்சாத் பண்ணிட்டு அதை ஒன்றும் சும்மா சும்மா சிந்தை இருக்கல அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காரு விவகாரம் அவர் பாட்டுக்கு இருந்துருக்காரு சிஷியன் கேக்கறதா ஆச்சாரியர் கிட்ட கருணைனால தனக்குண்டான அனுபவத்தை நினைச்சு பார்த்து சொல்றான் சங்கராச்சாரியர் சொல்ற பிரௌட பிரௌட நிஜானுபூதி கலிதத்வைதேந்திரஜாலோ குரு குடம் கூடமக்ட குதிகாம் ஸ்பஷ்டம் சுதிஷாலினாம் स्वांते समस्त नैजं சிஷ்வோய்திருத்தவன் சமஸ்தா गुरुहु அந்த गुरु எப்படி இருக்காங்கனா கலிதத்வைதேந்திர ஜால இந்திரஜாலம் முன்னால மாயையோட இந்திரஜாலம் போயிடுச்சு இந்திரஜாலம் ஈஸ்வரனுட விசேஷம் அர்த்தம் எல்லாத்தையும் இந்திரன் வந்து மாயனால அப்படி பல ரூபமா தெரியறார் அதனால அது வந்து கலிதம் அவரை பொறுத்தவரை விட்டுப்படி இந்திரோம் அந்த இந்திர ஜாலம் அதனால இந்திரஜாலம் பெயர் அது ஈஸ்வரனோட இந்திரஜாலம் தான் இந்த பிரபஞ்சம் வாசனாமயமான புத்தியோட இருக்கிற வாழ்க்கை இந்த ஆத்ம தத்துவம் எவ்வளவு பாட்டி கேட்டாலும் உபதேசம் பண்ணினாலும் தெரியல ஸ்பஷ்டம் சுதிஷாலினாம் தெளிவான புத்தி உள்ளவனுக்கு தெள்ள தெளிவா இருக்கும் ஸ்பஷ்டம் சுதீஷாலினம் சுவாந்தே சம்யானுபூதம் அந்த குருவோட ஹிருதயத்துக்குள்ள தெல்ல தெளிவா அவர் அனுபவிச்சிருக்கார் அவர் அனுபவிச்ச வஸ்துவான அவர் அதை புத்தி மனசனால திருப்பி திருப்பி தொடல தான் அதுவாவே இருந்தேன் இருக்கார் அவ்வளவுதான் சிஷ்யாவபோதாய அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றதுக்காக சிஷியனோட அனுபவத்துக்காக குரு என்ன பண்ணினார் தத் சத்தியம் சம்ஸ்மிருதவான் ஞாபகப்படுத்தினாராம் கேக்குறானேங்கிறதுக்காகவே அந்த பக்கம் பார்த்து அந்த பொருளை எடுத்து ஓர்ந்து பார்த்து அந்த பொருள்லேந்து அவர் சொல்ற தத் சத்தியம் சம்ஸ்மிருத்தவான் சமஸ்தகதாம் நைஜம் நிஜாலோகநாத் எல்லாருக்கும் நைஜ வஸ்து எல்லாருக்கும் பிரகாசிக்க கூடிய வஸ்து ஆத்மா அதை நிஜாலோகநாத் தன்னை பார்த்து உபதேசம் பண்ணி மெதுவா சிஷியனை கரையேத்தினான் உன கருணையோட உபதே பண்ணினார் எப்பரோக்தம் கருணாவசாத் உங்ககிட்ட ஏதோ ஒரு கருணை என்ன சொல்ல வைக்கிறதுப்பா உனக்கு கொடுக்க வைக்கிறது நீ ஏத்துக்கோ அதனால அந்த வஸ்துவை அப்படி குரு பரம்பரையா அது உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஏ நகா தது வியாசிரே அந்த வஸ்துவை ஏவம் விதிதா விதிதாபியாம் அந்நிதி ஹேயோபேய பிரதிஷேனா அனன்யாது ஜிஜாசாஷிய சா அந்ஸ்மனாவி அன்பவதித்து ஆம இேஷ வாக்கெல்லாம் பொருள் என்னென்ன எதுவுள்ள ஜீவஸ்வரூபா தோன்றதோ அதும வீட்டு முடிச்சச்ச அயமாத்மா य आत्मा अपहत पत्मा यदक्षा ब्रह्म य आत्मा इंडियावाक्यं सर्वात्म सर्विशेषरहित चिन्मात्र्योतिष ब्रह्मत्व प्रतिदक्या आचार्योपदेश प्राप्त आहित शुश्रुम इपड़ वह சர்வாத்மனா சர்வ விசேஷ ரிதசின்ோதிஷா அந்த ஆத்மா எப்படி இருக்கு சின்மாத்திர ஜோதியா இருக்கு சித்வஸ்துவா இருக்கு சுயம்பிரகாச வஸ்துவா இருக்கு அது என்னது அது ஒரு ஜீவன் இல்லை பிரம்ம அது அகண்டாகாரமான எல்லையற்ற பொருள் அப்படிங்கறது சொல்லி கேட்கறது இந்த அறிவு எப்படி வருது ஆச்சாரிய உபதேச பரம்பரையா ஈஸ்வரன் புதிஷா யாராவது ஒருத்தன் இதுவரையா யாரும் கண்டுபிடிக்கல நான்தான் புதிஷா கண்டுபிடிச்சேன்னு யாராவது சொல்றான்னா ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு ஓட ஓட்டம் ஓடிடுவோம் இங்க நிக்கவே நிக்காதுங்க என்ன அதுக்கு மேல ஒரு பெரிய பொரா சொல்ல முடியாது ஒரு புது ச்சும்சியமமில்ல ஒரு புது அறிவும் அவ எல்லார வடக்கேத்தின் ஒரே ஜோதி அந்த ஒரே பூர்ண வஸ்து அது பரம்பரைக்கு நம்ம நாராயணன் சதாசிவன் தக்ஷணாமூர்த்தி எல்லாம் சொல்றோம் அபி குரு பதஞ்சலி யோகசூத்திர சொன்னால் பூர்வீகர்களுக்கும் அவர்தான் குரு இந்த காலத்திலயும் அவர் தான் குரு அவருக்கு காலம் எல்லாம் கிடையாது பண்ணாது டைம் அவனை ஒன்னும் தொடவே தொடது எல்லா காலத்திலயும் அந்த குரு அவகணிச்சுட்டு அறிவே வராது அதனால இந்த அறிவு வந்து அந்த பரம்பரையாணம் சர்வாத்மனவிசேஷர சின்மாத்த ஜோதிஷா பிரதிபாதியம் ஆஹி இதும அதை காட்டுறதுக்காக நாங்க எங்க குரு கிட்டேந்து இப்படி கேட்டோம் பாம் ஆச்சாரிய உபதேச பரம்பரைய அதிகந்தவியம் இந்த பிரம்ம அந்த மாதிரி அனுபூதிமான்களாயிருக்க மகாபுருஷர்கள் தர்க்கத்தினால தெரிஞ்சுக்கவே முடியாது தார்க்கிகோகி எற்கிஞ்சித் வத்ததி சங்கராச்சாரிய இந்த தார்க்கம் வாயில தோணியதெல்லாம் பேசுறான்ப்பா கொம்பும் வாலும் இல்லாத காலமாடும அபுச்சங்கை தார்க்கிக பலி விருத்தைஹி அப்படி இந்த தர்க்கம் சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணும் வாசனை தான் எல்லாம் எல்லாம் பிரதிபந்தம் தான் ஞானத்துக்கு சொன்னா ஒத்துக்க மாட்டேன் என்ன அது மாதிரி ஒரு கட்டிடம் கட்டி வச்சுட்டோம் நம்ம பகவத் பாதாள் சொல்லிவிட்டார் சிம்பிளா எல்லாருக்கும் புரியணும் வேதாந்தங்கிறது ஏதோ மகா பண்டிதனுக்கு புரியுறதுன்னா அது உண்மையே இல்லை அது ஆனா அந்த சாஸ்திரம் எல்லாம் இருக்கணும் இந்த சாஸ்திரத்துக்கு எல்லாம் நிலை வேணும் அதுக்கு சத் அது இருப்பு வேணும் அதோட பர்பஸ் வேற இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் டைம் போறதுக்கும் கொஞ்சம் மனசு வெளியில போகாம இருக்கிறதுக்கு ஒரு தபசுன்னு பண்ணலாம் அந்த மாதிரி ஒப்ஜெக்டிவ் திங்கிங்னாலே இந்த சத்தியம் வராது என்ன தர்க்கதா அப்படின்னு மேதா பகுஷ்ருத தபோ யஜ்ஞாதிபிஷ அதோடு யார்கிட்டயோ போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது புத்திய நன்னா வளர்த்தின்னு அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது பல இடத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல நானே வந்து மூச்ச பிடிச்சுன்னு தபஸ் பண்றேன் கழுத்துக்கு தண்ணியில இருந்துன்னு பண்றேன் நல்ல படவடைக்கிற வெயில்ல நிற்கிறேன் எல்லாம் ஒன்னும் வராது இல்ல நான் வந்து யக்ஞம் பண்றேன் நான் வந்து சோமயாகம் பண்றேன் நான் வந்து அசோமயம் பண்றேன் நான் வந்து இந்த இந்த யக்ஞம் சவங்கள்லாம் பண்றேன் இந்த சயணம் பண்றேன் அதோட பர்பஸ் வேறே அதெல்லாம் வந்து வேற ஒரு லட்சியத்துக்காக இருக்கிறது அதனால இந்த ஞானம் சொல்ல முடியாது இவனுக்கு சரியா பண்ணினான்னா சித்தசுத்தி கொடுக்கும் இல்லாட்டா லௌகீகமான பிரயோஜனங்களை கொடுக்குமே தவிர ஞானத்துக்கு ஆச்சாரிய தேவ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபதி அங்கே தெரிஞ்சுகின்றதா அது பூர்ணமாகும் ஏ ஆச்சாரியா நகா அஸ்மவ்யம் தத் பிரம்ம வியாஜக்ஷிரே வியாக்கியாதவந்தா விஸ்பஷ்டம் கத்திதவந்தா அப்படி இருக்கிறவா சொன்னா அவா இப்படியாக்கும் அந்த அனுபூதியை கொடுத்தா இந்த சாட்சா்காரத்தை கொடுத்தா அந்த ஞானத்தை கொடுத்தா இத்தியர்த்தா அப்படின்னு ஸ்ருதிமாதா கருணையோட நமக்கு அதை காட்டி கொடுத்தார் அப்போ சொல்றீ நான் உபாசனை பண்றேனே தேவதைகளை அவள்லாம் பிரம்ம இல்லையா ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமு நான் வேதம் சொல்றேன்னே இந்த வேதத்துக்கு பிரம்ம அப்படின்னு பேர் இருக்கே நீ வாக்கால எது சொல்றியோ எது வாசா அனபியுதிதம் வாக்குனால சொல்லப்படாதது எது இருக்கிறதுனால வாக்கு சத்தம் போடுறதோ அது ஏன வாக்கு அபியுத்திய எது இருக்கிறதுனால வாக்கு வியனம் பண்றதோ அது ததேவ பிரம்ம அதுதான்ப்பா பிரம்ம நேதம் எதிதம் உபாசத்தை நீ உபாசனை பண்றையே அதெல்லாம் இல்லை இத உபாசதே ந தது வித்தி ததேவ பிரம்மத்துவம் வித்தி ஏதோ உபாசனை பண்றேன் உபாசனை பண்றத மனசு இந்திரியங்கள்லாம் ஏகாகிரமா இருக்கு அது வரைக்கும் குரு பேசாம இருந்தார் சித்தம் ஏகாகிரப்பட்டது மனசு ஏகாகிரப்பட்டதுக்கு அப்புறம் குரு என்ன சொல்றார் எது இருக்கிறதுனால இது உபாசனை நடக்கிறது யாரு உபாசனை பண்றா உபாசனாதேவதையாரு பார்க்கறா உபாசனா தேவதையை யாரு தியானம் பண்றா உள்ள உபாசனா மந்திரத்தை யாரு ஜபம் பண்றா உபாசகனோட என்ன உபாசகன் யாரு அப்படின்னு உள்ளன் தேடி பார்க்க பார்க்க உபாசகனாயிருக்கிற தன்னோட தன்மையை ஆராய தன்மை முன்னிலை படர்க்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை முன்னிலையை வச்சுட்டே நம்ம இருக்கோம் முன்னிலை என்னது நாம எதை பாக்குறோமோ அது அந்த வஸ்தி உபாசனை பண்றோம் உபாசனா விஷயம் எப்பவுமே தொம்பதம் தான் அகம் ஒண்ணு துவம் ஒண்ணு அப்போ அந்த உபாசனா விஷயத்திலேந்து தன்மைக்கு வர முன்னிலையிலேருந்து இவன் எங்க போறான் இந்த முன்னிலை பேசிண்டே இருக்கிறத பேசின்ண்டே இருக்கிற நான் யாரு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றதுக்கு முன்னிலையில வர்றதுதான் குரு அவன் வந்து என்ன பண்றான் தன்மையை பாருங்கிறான் முன்னிலையில வந்துட்டு அவன் சொல்றான் தன்மையை பாருங்கிறான் ரமண பகவான் யாரு போனாலும் யாரு பார்க்கிறவன் யாரு கேட்கிறவன் யாரு அப்படி திருப்பி திருப்பி விடுறது அந்த சக்தி அப்படி திருப்பி விடுற போது தன்மையை பார்க்கிறான் தன்மைய தன்மையின் உண்மையினை தானாய்ந்து அந்த தன்மைய நான் யாரு என்னோட சொரூபம் என்ன தன்மையின் தன்மை போயிடும் இதெல்லாம் அனுகிரகமாவே நடக்கும் அருணாச்சலத்துக்கு பகவான் வந்தார் வர வரைக்கும் பகவான் பகவானே சொன்னார் மதுரையிலேருந்தே அறிவு வந்துடுத்து ஞானம் வந்துடுத்து ஷரீரத்துக்கு மரணம் ஷரீரத்தை கொண்டு போய் ஸ்மசானத்துல எரிச்சுடுவா ஆனா இந்த உடம்பு நான் அல்ல உடம்புல இருந்து அந்யமா நான்கிற ஒரு வஸ்து இருக்கு அதுவே என்னோட ஸ்வரூபம் வந்துருது ஆனா அவருக்கு அப்பவும் வந்து என்ன வந்ததுன்னு தெரியாது ஏதோ வந்திருக்கு அதுக்கு தேர்லாம் கொடுக்கல ஒண்ணும் இல்லை அறிவினை மருளுருத்து அருகினில் ஈர்க்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அதை மரச்சு வச்சு விட்டாரன் அண்ணாமலையா வெளிப்படியா அவரோட புத்தியெல்லாம் அப்பவும் என்ன சொல்றதுன்னா ஈஸ்வரன் கிட்ட போறேன் அப்பா கிட்ட போறேன் தான் அண்ணாமலையார பார்த்த அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட போறேன்னு வந்தார் வந்து திருவண்ணாமலை வந்து அந்த மலைய பார்க்கிறார் அப்பவே கேனோ பரிஷத் கண்டவன் கருத்தின் உள் நாட கண்டவன் இன்றிடன் இன்றது கண்டேன் அந்த உபாசனாமூர்த்தி தன்னோட பக்திக்கு ஆதாரமாயிருக்கிற பொருள் அங்க வந்து பார்த்ததுமே அதைத்தானே வழிபடணும் இல்லையா ஐயோ இந்த மலையை பாக்குறதுக்கு தான் வந்தேன் ஆனா திருஷ்டி அங்க இல்ல அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ சாதகோட லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ எல்லாம் பண்றான் உபாசனையில ஒரு சாதகன் என்ன பண்றானோ அதெல்லாம் முமுக்ஷும் பண்றான் சிவ பூஜை பண்றான் சால கிராம பூஜை பண்றா என்னென்ன பண்றானோ அது பண்ற சித்தநானத்துக்கு அப்புறமும் அலங்காரம் போல அத பண்றாங்க அடைய வேண்டியதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றா அப்புறம் என்ன பண்றான் அந்த மனசு வச்சுன்னு என்ன பண்ணுவான் விஷ்ணுவை தியானம் பண்ணீங்கன்னா விஷ்ணுவே தியானம் பண்றான் சிவனை தியானம் பண்ணா சிவனே தியானம் பண்றா அடைய வேண்டியது அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவன் ஒரு விளையாட்டு போல வியாபார மனசு இருக்கோ இல்லையோ அது எங்கேயோ இல்லையோ அது சிவன்ல வியாபாரிக்கட்டுமே விஷ்ணுவில வியாபாரிக்கட்டுமே சாஸ்திரத்துல வியாபாரிக்கட்டுமே இஷ்ட ஏதோ ஒரு சாத்விக மண்டலத்துல வியாபாரிச்சன் இருக்கட்டுமேன்னு விடுறாரான் ஏன்னா பழ சாதனையில என்ன பழகி இருக்கானோ அது இருக்கும் அவனுக்குள்ள அப்ப அங்க இப்ப வந்து அந்த மாதிரி வந்து அந்த அருணாச்சலத்தை வந்து பார்த்ததுமே பார்த்தவன் யாரு அப்படின்னு உள்ள கேள்வி வந்துருச்சு பகவான் சொல்ற அண்ணாமலையார் உபதேசம் பண்ணினாருங்கிறார் அப்படியே உபதேசம் பண்ணினாருங்கிறார் அது மலை மாதிரி இருக்கே தவிர பெரிய குருப்பா அப்படின்னு தன் குருவை காட்டி கொடுக்கிறார் அரு அறிவரும் அமர்தரும் அம்மா அதிசயமே தன் செய்ய மாதா எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா தெரியுமா ஏதோ தண்ணி மாதிரி ஓடினு இருக்காளே அக்கண்டாருந்த சரஸ்வதி சுவாமி சொல்ற அவரோட குருமார்கள் அழுதுண்டே இருக்கார் பிரம்மச்சரியத்தில இருந்து சன்னியாசம் எல்லாம் படிச்சாச்சு ஒன்னும் எல்லா தியாகமும் பண்ணி சாதனை பண்ணியாச்சு வேதாந்த சிரவணம் பண்ணியாச்சு தெளிஞ்சு எல்லாம் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் இன்னமும் அந்த திருட வரல கங்கையில விழுந்து சரீரத்தை விட்டு விடலாமா அப்படின்னு பண்ணி விழுந்து விடலான்னு பாத்திரம் அவ கிளம்பி வந்துட்டா ஆத்மா எந்த ரூபத்துல வேணாம் வரும் ஒரு சன்னியாசினி ரூபத்துல வயசான ஒரு பாட்டி ரூபத்துல வந்து ஒரு அவ்வையார் போல ஒரு பாட்டி வந்து என்ன சுவாமிஜி பண்ண போறேன் இல்லையம்மா சரீரத்தையே விட்டு மாதிரி ஒரு சங்கல்பம் வந்து அவர் சொல்றார் வயதாந்தம் படிச்சேன் ஆமா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இன்னும் அந்த பந்த நிவர்த்தி வரலை பரிபூர்ணமான பந்த நிவர்த்தி வரல ஓ உங்க பந்தம் எங்க இருக்குங்களே கொண்டாட்டி இருக்காங்க ஆசிரமம் இருக்காங்க பந்தம் சரீரம் இதெல்லாம் தான் பந்தம் அதெல்லாம் விட்டுனா நீங்க முக்தி ஆகலாம் இது உங்களோட இதெல்லாம் கங்கையில தூக்கி போட்டுதானா சூசைடு பண்ணினா முக்தி வந்துடுமா உங்களுக்கு சாஸ்திரம் தெரியும் நீங்க உங்க பந்தத்தை எனக்கு காட்டி கொடுங்கோ அவன் வந்து ஒண்ணு ஆன்சர் கூட கொடுக்கலையா அந்த அம்மா வந்து நீங்க உங்க பந்தத்தை எனக்கு காட்டி நான் அந்த பந்தத்தோட இல்லாயமைய உங்ககிட்ட காட்டி கொடுக்குறேன் இதுதான் ஒப்பந்தம் உங்க பந்தத்தை எனக்கு காட்டி கொடுங்கோ நான் அந்த பந்தத்தோட அத்தியந்த அபாவத்தை உங்ககிட்ட காட்டி கொடுக்குறேன் அத்தியந்த அபாவம்ங்கிறது தார்க்க பாஷை அதாவது முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நடுவிலியும் இல்லை மாதிரி அடைஞ்சா திருப்தி பெறுமோ பார்க்கிறோம் நித்தியசித்தமான வஸ்துவை வெளியில தேடினா கிடைக்காதுக்கு தான் உபாசத்தை அண்ணாமலையார் வந்து ரமணவானுக்கு வந்து திரும்பி அகம்தனை தினமகண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலன் திரும்பி உள்ள இந்த அகங்கிறதை கவனிச்சுடே இருக்கு தெரியும் அப்படின்னு உபதேசம் வேறு ஒரு வழியிலேயும் தெரியாதுன்னு அர்த்தம் அப்படி கவனிச்சுண்டே இருக்கும் என்றன என் அருணாச்சல அதுதான் இங்க ஸ்ருதியின் சொல்றது அந்த உபனிஷத் பரம்பரையில தான் திருப்பி திருப்பி திருப்பி நம்ம பல மொழிகள்லயும் பாடல்களாவும் பக்தியிலையும் வந்திருக்கோம் எல்லாம் அதனாலதான் வேதாந்தே வேறற விளங்கும் வேத பொருள் அப்படின்னா வேதாந்திர பிரதிபாத்தியமான அதனாலதான் சங்கராச்சாரியர் சொன்னார் என்ன நிலை ஆனாலும் யாவதாயு ஸ்வயாபந்தியோ வேதாந்தோ குரு ஈஸ்வரா ஸ்ருதி என்ன சொல்லிட்டு உனக்கு ஷரீரம் இருக்கிற வரைக்கும் வேதாந்த சாஸ்திரத்தை வணங்கின்றிருக்கணும் குருவரனை இஷ்ட தேவதியா நீ யார பண்ணினியோ அங்கேயும் விலகவே படாது யாவதாயுஸ்தோ ஏன்னா அந்த கிராட்டிடியூட் எப்ப போச்சோ அப்ப மனுஷன் இறந்தான் அவன் வேஸ்ட் ஆயிட்டான் பாழாயிட்டான் எங்க குரு நீந்த வந்ததோ எந்த ஒரு பரம்பரையில கத்திண்ட குரு கிட்ட நிஷேதம் வந்துடுத்த அந்த பரம்பரைக்குள்ள நம்ம நுழைஞ்சா நம்ம மேலே பத்தின்டும் எந்த பரம்பரையிலயும் குருவந்தனம் சாஸ்திர வந்தனம் எல்லாம் முக்கியமா இருக்கிறதுனால அந்த பக்திக்கு ஒரு கோளாறு என்னென்ன இருக்கோ அதது நம்ம மேல பத்தின்டும் கண்டேஜியஸ் டிசீஸா வந்துடும் நமக்கு பார்க்கலாம் அதனால உயிருக்கிற வரைக்கும் வந்தனியர்கள் வந்திச்சுண்டே இருக்கும் அந்த கிராட்டிடியூடோட இருக்கு அதுலதான் அதுதான் பக்தி நிறைவுங்கிறது அதை தான் ஸ்ருதி மாதா நமக்கு இங்க கொடுக்கிறார் தொடர்ந்து நாளைக்கு ஓ அருணாச்சலி அருணாச்சலிவ அருணாச்சலிவரு அருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சல